நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஏப்ரல் 30 இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கானா நாட்டின் பழைய பெயர் கோல்டு கோஸ்ட் இரண்டு இஸ்ரேல் நாட்டின் முதல் பெண் பிரதமர் கோல்டா மேயர் மூன்று பாரதியார் பணியாற்றிய பத்திரிகையின் பெயர் சுதேசமித்ரன் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கோவிலுக்கான கேள்விகள் ஒன்று பூமத்திய ரேகையை இருமுறை கடக்கும் நதி எது இரண்டு யானையைப் போன்று தந்தமுள்ள உயிரினம் எது மூன்று ஜப்பானின் சுதந்திர தினம் என்று கொண்டாடப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி